நினைச்சிருக்க நினைச்சிருக்காரு அதாவது தர்மம்னு சொன்னா வெறும் காகித தர்மம் மாத்திரம் இல்லை மானசர்மும் தர்மம் தான் இப்ப இந்த உபாசன்கிறது மானவர்மக்கு சேர்த்து கையத்தால செய்யண்டியும்னக்க வேண்ட ஆனாருவாம் செயல உபாசனைய பற்றி ஒரு அதிகரணங்களும் இல்ல ஒரு இடத்துல கூட உபாசனையை பத்தி ஒரு பேச்சல ஒரு இடத்துல உபாசன சூத்திரத்துல வந்து உபாசன பட்டத்துல உருவாந்து இருக்கு நம்ம இப்ப ஆக இந்த உபாசனம் வேதாந்தத்துல சொல்லப்பட்ட உபாசனங்களுக்கு இடத்தில விசாரம் ஜெய்மினியின் சூத்திரத்துல இல்ல ஆனா எப்படி சொல்ற சாரீரம் பாஜகம் மானசம் மூணு விதமான கர்மாவிலும் அந்த உபாசன விசாரத்தை பத்தி ஒண்ணுமே இல்லை ஒரு சமயம் நமக்கு சந்தேகம் வரும் ஜெய்மினியிலே சங்கர்ஷ காண்டம்னு சொல்றாங்க அந்த சங்கர்ஷ காண்டத்துல ஜெய்மினியுடைய பன்னெண்டு இன்னொரு நாலு அத்தியாயம் இருக்கு சங்கர்ஷண்டி விசாரிச்சிருப்பாரோ அதை வச்சிருந்த ஆச்சாரியில் உபாசனா விசாரமும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு சந்தேகம் வரும் ஆனால் அது இல்லை எப்படின்னா சங்கர்ஷ காண்டம் கூற பார்த்தாச்சே அதுல ஒண்ணு கூட உபாசனா விசாரம் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த பாஷ்யத்துல சாரீரம் பாஜகம் மானசம் உபாசனும் உண்மை அதாவது உபாசனையத்தின் விசாரம் வேதாந்தத்துல இருக்கு உபாசனைய நேரடியாக விசாரிக்க கூடிய அதிகரணம் பூர்வமியில இல்லை இது வேண்டிய ஒதுகிறேன் ஆனால் ஜெய்மினி தர்மசப்த உபாசனையும் சொல்லியிருக்காரு ஏன் அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல உபாசனையை பத்தி கேட்டால் அந்த வாக்கிய நிர்ணயத்துக்கு தேவையான நியாயங்கள் மத்தி வாட்சிய நிர்ணயம் பண்றதுக்கு சொன்ன நியாயங்கள்தானே தவிர அதை தவிர தனியா சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே தனியா பேசல எப்படி சொர்க்காமோ எஜேத விதி வாக்கியத்தை அர்த்தமோ இதே மாதிரிதான் உபாசீத வாசம் பிரம்ம இந்த உபாசீதங்கிறதுக்கும் எஜேதங்கறதுக்கும் விதி வாக்கியத்துடைய பண்றதுல எந்த விதமான வித்தியாகமும் இவ்வளவுதான் அந்த உபாசன்கிறது மானச கர்மா இது காகித கர்மா இத்தனை தான் வித்தியாசமே தவிர நிரூபணம் பண்றதுக்கு தனியாக எந்த ஒரு நியாயமும் தேவையில்லை வேண்டியது அதுக்கு சுதந்திரமான ஒப்பு இது சொல்லல அப்படி ஜெயமினி எல்லா கர்மாவையும் பத்தி ஒண்ணும் பேசல சில கர்மாக்களை பத்திதான் அவர் பேசிட்டே வர்ற அப்படியானால் அவர் எல்லா கர்மாவையும் இந்த சர்ம சப்தத்தினால இல்லையா எப்படி பண்ணுறதுக்காக வரல விதிக்க கூடிய விரிவாக்கியத்துல அர்த்த சந்தேகம் ஏற்பட்டதுனால் அதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறது நியாயத்தை சொல்லி கொடுக்கிறது சொன்னது தர்ம ஜ ஜனா தர்மம் என்ன என்ன சொல்லி கொடுக்கறேன்னு அர்த்தம் இல்ல தர்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாக்கியத்துல சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை எந்த விதத்தில் தீர்த்துக்கிறது எப்படி விசாரம் பண்ணணும் அந்த நியாயத்தை சொல்லி கொடுத்துருக்க அப்ப ஒரு அதுக்காக பல உதாரணங்களை படிச்சு எடுத்து இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணிக்கணும் அப்படின்னு உதாரணம் தான் காமிச்சிருக்காரு அவர் காமிச்சு கொடுத்த வழிய வச்சிட்டு எல்லா விதி வாக்கியத்தையும் நாம எல்லா விஜிவாக்கியத்துக்கும் அர்த்தம் சொல்லிக்கலாம் அதனால என்ன ஆச்சு உபாசிட்டு அப்போ வாக்கியத்தில் கொண்டு இந்த உபாசன வாக்கியங்களுக்கும் அர்த்தம் சொல்லலாம் ஆக இதுவும் தர்ம விகாரத்திலேயே சேர்ந்தது அப்படியானால் வேதாந்திர உபாசனையை பத்தி பல விஷயங்களை விசாரணை பண்ணியிருக்காரு அது என்னது இது கேள்வி வருது இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்ட அவர் சொல்ற இது வந்து உபாசனாச்சார்த்தத்தை விசாரம் பண்றதுக்காக இங்க ஒருதான் கூட வரல உத்தரவிலாம் உபாசனா விஷயத்தை பத்தி தெரிவிக்கிறதுக்காக வந்து இருக்கு உபாசனா விஷயத்துல இது எந்த மாதிரி உபாசனம் பண்ணணும் விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்காகத்தான் வரவே தவிர அதுவும் இத பிரானம் இல்லை உபாசனா விஷயம் நிரூபணம் பண்றது போற போக்குல வேதாந்தத்துல அதுவும் சொல்லப்பட்டிருக்கேங்கிறதுக்காக நிரூபணம் பண்ணிட்டு போறாரே தவிர அந்த நியாயங்கள் ஒரு விதத்துல தியானத்துக்கும் உபயோகப்படுறது அப்படிங்கறதையும் வச்சு நிரூபணம் இத மதத்துல வச்சுட்டு ஆச்சாரிய தாய்க்கமும் வாசிக்கமும் மாணவம் சித்தம் சர்வ கர்மாவையும் தர்ம விசாரத்திலேயே அவர் பண்ணியாச்சு இங்க பண்ண வேண்டியது வெறும் தியான விசாரம் தான் வரல போற போக்குல ஒரு சில விஷயங்களை அதை பத்தி நிறைய சொல்லுங்க அப்படி கர்மாவு பத்தி இங்க சொல்லிருக்கு கர்மாவை பத்தி சொல்லிருக்கு அனைத்து விசாரங்கள் வேதாந்தத்துல பண்ணக்கூடிய விசாரணை உடைய வங்க சாக்க மதத்தை நிராகரணம் பண்ணி தேகாதிருப்தமாக ஒரு ஆத்மா உண்டு கருத்து போக்கு ரூபமான ஆத்மா உண்டு அதிகரணம் ஒண்ணு இருக்கு தேக ஆத்மா சரீரே பாவா அப்படின்னு இது பாஷ்யக்காராலே எழுதியிருக்கா இது வந்து வெறும் வேதாந்தத்துக்காக இல்ல உபாதனைக்காக இல்ல இது மொத்தம் எல்லா சாஸ்திரத்துக்காகவும் கர்மகாண்டத்திலும் அதிகாரி ஒருத்தும் தேவைப்படுறான் அதிகாரி சொல்வதும் தேவைப்படுறது யான காண்டத்திலையும் யாருக்கு உபதேசம் பண்ணணுமோ அப்பேற்பட்ட ஒரு அதிகாரி தேவைப்படுறான் இது ரெண்டுக்கும் பொதுவானதாக இந்த விசாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாஷ்யக்கார சொன்னால இந்த மாதிரி சில விசாரங்கள் இருக்கு இருந்தாலும் விதி வாக்கியத்தை நிர்ணயம் பண்றதுக்கு வேண்டிய நியாயங்கள் வாக்கியங்களை சொல்றதுக்காகத்தான் இந்த வழியில சில விஷயங்களையும் நிரூபணம் பண்ணிடுறாங்க விதி வாக்கிய சம்பந்தமான விஷயம் ஆமா அந்த இடத்துல ஒரு தப்பு இருக்க மாதிரி கூட இருக்கு வேதாந்தோம் பிராதியன விசாரியம் திருத்த முடியாது நான் கேட்க முடியாது எல்லா வசத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு அதனால இந்த மாதிரி இருக்கலாம் அபேஷிதமான விஷயம் தான் ஆனால் அவர் சொல்லல இன்னும் பார்த்தா ஜெய்மியில் கொஞ்சம் விரோதியா கூட இருப்பார் போல உபாசனையில சில விஷயங்களை அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் இந்த சங்கர் கான்டத்துல அந்த அக்னியை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கையோ அந்த தேவதையை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோயோ தேவதையை தியானம் பண்ணணும்னா என்ன அப்படின்னு ஒரு விசாரம் தேவதை எப்படி இருக்கும் அது கை இருக்குமா எப்படி இருக்கும் நாங்க ஒத்துக்கறது இல்லை கிடைக்க ரூபா ஒத்துக்கறதில்ல அது என்னத்தை தியானம் பண்றதுன்னு அந்த தேவதா பாக்குற சப்தத்தை பண்றது தேவதா பாக்குற சப்தத்தை அதே செட் தான் எல்லது சீலி ஆளுங்க கிட்ட இது டினே மான் கிட்ட வந்துராங்களா அதெல்லாம் என்ன பார்க்கணும் மான் கிட்ட டிமேல இருந்து சழхара இல்ல குடீ சக்கலை டேய் வீட்ல இருக்கே